அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு துன்பம் உறவறினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை முதலில் துன்பம் ஏற்பட்டாலும் முடிவில் இன்பம் தரும் செயலை சோர்வின்றி மன உறுதியோடு செய்து முடிக்க வேண்டும் என்பது குரட்பாவின் பொருள் தெளிந்த வினையை விரைவாக துணிந்து செய்ய வேண்டும் என்று இதற்கு முந்தைய குரலில் உபதேசித்தார் இக்குரட்பாவில் அவ்வாறு வினையாற்றும் போது ஏற்படும் துன்பங்களுக்கு அஞ்சக்கூடாது என்று உபதேசிக்கிறார் இன்பம் பயக்கும் வினை என்பது புகழும் பொருளும் தருகின்ற செயல்களை குறிக்கின்றது கனிமரங்களை வைத்தல் விளை புலன்களை திருத்தல் நில வளங்கள் மிகுமாறு நீர்நிலைகளை ஆக்குதல் முதலான வினைகள் என்று செயல்களை ஸ்ரீ ஜெகவீர பாண்டியனார் அவர்களுடைய உரையிலிருந்து பார்க்கிறோம் மேலுலகில் இன்பம் பயக்கக்கூடிய நல்வினை பயன்களை தருகின்ற செயல்களையும் இன்பம் பயக்கும் வினை என்பது குறிக்கும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்றோம் அது போல அடுத்த உடம்புல இந்த உடம்புல உயிர் இன்னொரு உடம்புக்கு சென்றாலும் அங்கும் இன்பத்தை நுகரும் என்கிற கருத்து இருக்கிறது வினை நல்லதாயின் எவ்வகை ஆயினும் இன்பத்தை தப்பாது தந்தே விடும் நகி கல்யாண கத்கஷ்டித் துர்கத்தி தாத கச்சின்னர் பகவான் கீதையில நலன் செய்வோன் ஒரு நாளும் நலி உருவது இல்லையப்பா என்று இதற்கு அழகான தமிழ் மொழிபெயர்ப்பை தந்தார் சுவாமி சித்பவானந்த மகராஜ் அவர்கள் துன்பம் உறவறினும் அப்படின்னா உயர்ந்த காரியங்களை செய்யும் போது ஏற்படும் மெய் வருத்தம் உடம்புக்கு வருத்தம் ஏற்படுது கைப்பொருள் அழிவு நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரம் சீர்குறைஞ்சு போவது காரிய சிதைவு பலவிதமான இடையூறுகள் தோன்றுகின்றன இடர்கள் தோன்றினாலும் கலங்காமல் நின்று தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அதே சமயம் உடம்புக்கு சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரி பொருளாதாரத்தில் கஷ்டம் வந்தாலும் நடுவில் பலவிதமான இடைஞ்சல்கள் காரியம் நின்று நின்று தடைப்படுறது இதெல்லாம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது தொடர்ந்து காரியத்தை செய்யணும் சுவாமி சின்மயானந்தர் அவர்கள் சொல்லுவார் ஒரு செயலின் பரிசு அச்செயலேம்பர் நமக்கு வேலை செய்கிறதே நமக்கு பெரிய பாக்யம் வேலைக்கு பலன் கிடைக்கணுங்கிறத விட அந்த வேலை செய்யறதே ஒரு சந்தோஷமா செய்யணும் என்று சுவாமி அடிக்கடி சொல்லுவார் முன்பு முயற்சியால் வரும் துன்பத்தை நோக்காது இதற்கு முந்தைய குரலில் முயற்சியால் வரும் துன்பத்தை மனதிலே கொள்ளாமல் வினையை துணிந்து செய்வோரே பிறகு உயர்ச்சியை அடைவார் என்பது கருத்து எட்டு ஒன்பது குரட்பாக்கள் எத்தகைய மனப்பான்மையுடன் செயல் புரிய வேண்டும் என்பதை உணர்த்தின பார்க்கடலே அமுதத்திற்காக கடைந்தபோது பல வகையான துன்பங்களை அனுபவித்தார்கள் தேவர்கள் அரக்கர்களெல்லாம் ஆனால் அதிலிருந்து அமுதம் வரை வரைக்கும் கடையிறத நிறுத்தலை முயற்சியை விடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை பெரியோர்கள் அடிக்கடி சொல்கிற வழக்கம் பகவானும் கீதையில சொல்லுகிறார் பதினெட்டாவது அத்தியாயம் முப்பத்தாறு முப்பத்தேழாவது ஸ்லோகத்தில் சொல்றார் பயிற்சியினால வர்ற இன்பம் துன்பத்துக்கு அடியோட முடிவை செய்யக்கூடிய இன்பம் ஆரம்பத்தில் விஷம் மாதிரி இருக்கும் போக போக அமுதமாக மாறும் அந்த சுகம் சாத்திக சுகம் அது தன்னை பற்றிய தெளிந்த அறிவினால் ஏற்படும் இன்பம் என்று உபதேசித்திருக்கிறார் அதையும் கூட நாம இதோட இணைத்து சிந்திக்கலாம் இனி பதவுரை பார்ப்போம் துன்பம் செயலாற்றும் போது துன்பமாக அல்லது சிரமமாக உறவரினும் தோன்றினாலும் மனம் தளராமல் இன்பம் இன்பத்தை பயக்கும் தருகின்ற வினை செயலை துணிவு ஆற்றி மன வலிமையை வளர்த்து கொண்டு செய்க செயல் புரிய வேண்டும் தூய்மையான வினையை வினை திட்பத்தோடு செய்ய வேண்டும் என்பதை நாம் மறக்க கூடாது அதாவது தூய்மையற்ற செயல்களை செய்யக்கூடாது தூய்மையான செயல்களைத்தான் செய்ய வேண்டும் அதையும் திட்பத்தோடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம் செயலாற்றும் போது துன்பமாக சிரமமாக தோன்றினாலும் மனம் தளராமல் இன்பத்தை தருகின்ற செயலை மன வளர்த்திக் கொண்டு செயல் புரிய வேண்டும் இதுவே இந்த குரட்பாவின் பொருள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் துன்பம் இன்பம் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான